அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சிற்றின்பம் வெகி அற நல்ல மற்றின்பம் வேண்டுபவர் உயர்ந்த இன்பத்தை விரும்புகிறவர்கள் இந்த தாழ்ந்த இன்பத்தை தர்மத்துக்கு புறம்பான செயல்களை செய்ய அதுதான் இந்த குரலுடைய பொருள் அதை பற்றி நாம் பார்த்தோம் இன்னும் அதில் சில விளக்கங்களை மேற்கோள்களை எல்லாம் காட்டி நிறைவு செய்வதாக சொல்லியிருந்தேன் இப்போ அதை நிறைவு செய்கிறேன் அடுகரி தொடர வீழ ஐந்தலை நாகம் காண இடி கிணற்று அருகின் வேரை பற்றி ஞான்றிட அவ்வேரை கடுக எலியும் வந்து கரித்திட அதில் நின்றவனுக்கு இடை துளி தேனின் இன்பம் போலும் இப்பிறவி இன்பம் அப்படின்னு விவேக சிந்தாமணின்னு ஒரு தமிழ் நூல் இதெல்லாம் படிக்கிறதுலையே மக்கள்னு ரொம்ப வருத்தம் இருக்கு இதை படித்தா எத்தனையோ உயர்ந்த வாழ்க்கை நிலைக்கு போயிடலாம் ஆனால் மக்கள் இது போன்ற நூல்களை படிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் உலகியல் நூல்களை படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் இதுபோன்ற நூல்களை படிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் இவை எல்லாம் படிக்கவில்லை என்றால் மூட நம்பிக்கைகளும் குருட்டு நம்பிக்கைகளும் அதிகமாகிவிடும் பிறரும் நம்முடைய மதத்தை ஆக்கிரமிப்பதற்கு பல்வேறு வழிகளை கையாளுகிறார்கள் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற அறிவு நூல்களை கற்றிருந்தால் நம்முடைய மத அனுஷ்டானங்கள் நம்முடைய மதத்தை நாம் கடைபிடிப்பதிலே நமக்கு தெளிவான அறிவும் மன உறுதியும் இருக்கும் அதற்காகத்தான் இந்த இடையில் சொல்லுகிறேன் இந்த கருத்தை இந்த பாடலுக்கு அர்த்தம் பார்க்கலாம் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நெடிய மனத்துக்குள்ளே ஒரு மனிதன் வழி தெரியாமல் சிக்கிக் கொண்டான் என்னாச்சு அங்கே ஒரு மதையான துரத்தித்து அடுக்கறி தொடர அப்படி தொடரும்போது என்ன ஆச்சுன்னா மனசு ரொம்ப கலங்கி போய் வேகமாக ஓடுற போது ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான் பாழும் கிணற்றுக்குள்ளே விழுந்தான் அப்போ அவன் மனசு கலங்கி ஓடுற போது அது விரைஞ்சு துரத்தித்து வேறு எந்த பக்கமும் போக முடியாமல் கிடைச்ச ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு தரை மட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றுக்குள்ளே விழுந்தான் வீழ அங்கே என்ன இருக்குன்னா ஐந்தலை நாகம் காண அங்கே ஒரு பெரிய பாம்பு இருந்தது உள்ளுக்குள்ள அந்த பாம்பு இருக்கிறதுக்குள்ள என்ன பண்ணான்னா மேலே ஆலமரத்தோட விழுது வேற தொங்கின்று அதை பிடிச்சு நோட்டான் இடி கிணற்று அருகின் வேரை பற்றி ஞான்றிட அங்கே இருந்த ஒரு மரத்தினுடைய விழுது இல்லை அருகம்புல்லோட வேறு இப்படியெல்லாம் இதுக்கு அர்த்தம் சொல்கிறது அந்த நேரம் பார்த்து அந்த வேற ஒரு எலி அதை ஒரு ஒரே ஆசிரியர் சொல்கிறார் எலி வந்து வெள்ளலி கருப்பெலி வெள்ளை எலி வந்து பகலாம் கருப்பெலி வந்து இரவு இந்த இரவும் பகலும் வந்து வாழ்க்கையை கத்திரிச்சுருக்குங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அதை பிடித்து கொண்டான் கீழே விழுந்தால் பாம்பு கடிச்சிடும் எழுந்தான்னா யானை துரத்தும் பரிதாபமாக இருந்தாவன் அந்த சமயம் பார்த்து அது வேற கத்திரித்து கொண்டிருக்கிறது எலிகள் வேறு இதில் என்னாச்சு அங்கே ஒரு தேன் கூடு இருந்தது அந்த தேன் கூடை அவன் தட்டினத்துனால அங்கேருந்து தேன் வந்து ஒழுகித்து சிந்தியது அந்த தேனை சாப்பிட்றதுக்கு நாக்க நீட்டி அப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற சுகம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லி இருக்கிறது அதில் நின்றோனுக்கு இடை து தேனின் இன்பம் போலும் இப்பிறவி இன்பம் அப்படின்னு சொன்னார் ஆக உலகத்தில் மக்கள் அனுபவிக்கிற இன்பமெல்லாம் பல கஷ்டத்துக்கு இடையில் அனுபவிக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அனுபவிக்கிறதா இருந்தால் அது வேற விஷயம் ஆனால் துன்பங்களையெல்லாம் ரொம்ப அனுபவித்துக்கொண்டு அந்த துன்பத்துக்கு பரிகாரத்தையும் தேடிக்கொண்டு அதுக்கு இடையில் கிடைக்கக்கூடிய சுகம் அதனால்தான் மக்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு யாராக வந்து அவங்களுக்கு தெரியாததுனால இதுக்கே போகிறேன் இதுக்கே போகிறேங்கிறாங்க அவங்களுக்கு இந்த எதுனால போகிறார்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூட மாட்டாங்க அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறதே தெரியவே தெரியாது தொடர்ந்து படிப்போம் சிற்றின்பம் வெகியார நல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம்